ஏழு அறிவிக்கின்றன அப்போது அவர்களிடம் அப்துல் ரஹ்மான் இபுன் ஆதியாகும் அவர்கள் இறை தூதர் அவர்களே நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் இபனு ஆவு அவர்களே இதுதான் இரக்கம் ார்கள் கண்கள் கண்ணீரை சிந்தியது அப்போது நபிசல்லு அணிஹி வசலம் அவர்கள் கண்களோ கண்ணீரை சிந்துகிறது இதையும் கவலை கொள்கிறது இறைவன் திருப்தி கொள்ளும் ஒன்றை தவிர வேறு எதையும் கூற மாட்டோம் இப்ராஹிமே நிச்சயமாக நாம் உமது பிரிவின் காரணமாக கவலை அடைந்தவர்களாக என்று கூறினார்கள் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஒன்று ஐந்து முஸ்லிமில் சில வார்த்தைகள் மட்டுமே உள்ளது